ீ சித்வேகேசா கடசக் பூமௌம் வியவரம் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரம் சதேவ சோம்ய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் அதற்கு விளக்கமாக இந்த இரண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் அமைந்துள்ளது அதில் இதம் இவைகள் அனைத்தும் என்பதற்கு இந்த பஞ்சபூதத்தை விளக்கி இந்த பஞ்சபூதத்தில் இருந்து உருவான ஸ்தூல சூக்ஷம சரீரங்கள் அதற்கு உண்டான விஷயங்கள் இந்த படைப்புகள் அனைத்தும் அதற்கு மேல் ஏதாவது இருந்தால் அவைகள் அனைத்தும் இதம் இவைகள் அனைத்தும் சொன்னார் இவைகளெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது சத்தாக மட்டும் இருந்தது சதம் எ சத்யேவ நாமரூபங்கள் உருவாகவில்லை வடிவங்களும் பெயர்களும் உருவாகவில்லை சத்தாக மட்டுமே இருந்தது அது எப்படிப்பட்ட சத்தாக இருந்தது ஏகம் ஏவம் அத்திதீயம் ஒன்றாக இருந்தது தனக்குள் அவயவங்கள் இல்லை அதை போல் இனியொன்றும் இல்லை அது மட்டுமே இருந்தது அதற்கு வேறாக இனியொன்றும் இல்லை அதாவது அத்வைதமாக அது மட்டுமே இருந்தது அது ஏகம் ஏவம் அத்விதீயம்ங்கிற வார்த்தையில் விளக்குனர் அதுக்கு ஸ்வகத பேதம் சஜாதிய பேதம் விஜாதிய பேதம் சொல்லி அதெல்லாம் விளக்கி பார்த்தோம் சத்யேவ சத் மட்டும் இருந்தது ஏகம் ஏவம் அத்விதீயம் அதுக்கும் விளக்கம் பார்த்துட்டு பிறகு சத் இருந்தது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பார்த்தோம் இந்த ஏகம் ஏவம் அத்விதீயங்கிற போது பூர்வபக்ஷி ஒன்று சொன்னான் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பும் அசத்தே இருந்ததுன்னு சொல்லி இல்லாமையிலிருந்து இவைகள் எல்லாம் தோன்றியது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷ வந்தது அதுக்கெல்லாம் நிராகரணம் பண்ண அதுக்கு நிறைய விளக்கமெல்லாம் பார்த்து முடிச்சோம் இல்லாததிலிருந்து ஒன்று தோன்ற முடியாது பிறகு சத்து இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் ஒன்று வேதந்த ஆதாரம் சுருதி பிரமாணம் இருந்தாலும் அனுபவ ரீதியாகவும் விளக்கினார் இருக்கிறேன் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு அதுதான் சத் அது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமாக இருக்கிறது எப்பொழுது அனுபவமாக இருக்கிறது மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மனம் சஞ்சலமற்றி இருக்கும் பொழுது மனம் விக்ஷேபமற்றி இருக்கிற பொழுது அதில் ஒரு ஆனந்தம் ஒரு அமைதி இருக்கிறது அதுதான் பிரம்மத்தினுடைய சுரூபம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒவ்வொரு ஜீவனும் பிரம்மஸ்வரூபத்தில் ஐக்கியமாகறோம் அங்க மனம் விக்ஷேபமற்று இருக்கு அங்க நான் இருக்கின்றேன் ஆனந்தமாக இருந்தேன் என்ற உணர்வு இருக்கு இது அனுபவமா இருக்கு இது எல்லா ஜீவரிஷிக்கும் பொதுவா இருக்கு ஆனா அதுதான் பிரம்மஸ்வரூபம் தெரிகிறது இல்லை என்ன சொல்றாரு பக்குவமுள்ள மனிதர்களுக்கு தகுதியுள்ள மனிதர்களுக்கு மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த பிரம்மஸ்வரூபம்தான் இருக்கிறது என்பது அனுபவ ரீதியாக தெளிவாக விளங்குகிறதுங்கிறது நிரூபணம் பண்ண சத்துதான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு சஞ்சலமுடையது இரண்டு ஒன்று மனம் ஒன்று மாயை மாயையினுடைய சஞ்சலத்தால் இந்த சிருஷ்டி வந்தது மனதினுடைய சஞ்சலத்தால் இந்த விக்ஷேபம் எல்லாம் வந்தது அப்ப மா சிருஷஷ்டியை உருவாக்குவதற்கு முன்பாக அமைதியாக இருக்கும் பொழுது அந்த சத்பிரமன் மட்டுமே இருந்தது அப்ப மாயை விளக்கிறதுக்காக என்ன பண்ணார் அடுத்து மாயையினுடைய லட்சணத்தை விளக்க ஆரம்பிச்சார் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மாயா தத்துவ விளக்கம் அது பார்க்க ஆரம்பிச்சோம் நாப்பத்தி ஏழுல இருந்து வரைக்கும் மாயைனா என்னன்னு சொன்னார் பிறகு ஐம்பத்தி நாலுல இருந்து இப்ப நம்ம பார்க்க பார்த்த ஸ்லோகத்திலிருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மாயை எங்கே இருக்கிறது என்பதை விளக்குகின்றார் மாயைக்கு பல லட்சணம் பார்த்திருக்கோம் இங்க என்ன சொன்னாரு மாயைக்கு ஒரு புதுவிதமான லட்சணம் சொன்னார் மாயை ஒரு சக்தி பிரம்மனுடைய சக்தியாக விளங்குவது மாயை அந்த சக்தி மாயை குழிய பேர் என்னது சக்தி அதனாலதான் சிவன் சக்தின்னு சொல்றோம் ஆனால் இந்த சக்தி தனியாக இயங்காது பிரம்மத்தை சார்ந்து தான் இருக்கும் காலில் நடக்கும் சக்தி காலை விட்டு தனியாக இயங்காது எந்த ஒரு சக்தியும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் ஆனால் அந்த சக்தியை அந்த சக்தி வெளிப்படுவதற்கு முன்பு நாம் அறியவே முடியாது கால் ஒருத்தருக்கு இருக்கும் நடப்பாரா நடக்க மாட்டாரா அவருக்கு நடக்கிற சக்தி இருக்கா இல்லையாங்கிற நடந்தாத்தையும் தெரியும் சில பேர் கால் இருக்கு நடக்க சக்தி இருக்காது அந்த சக்தி ஒரு காரியத்தின் மூலமாகத்தான் வெளிப்படும் காரியம் நடக்கவில்லை என்றால் சக்தி தெரியாது சிருஷ்டிக்கு முன் மாயை இருக்கானே தெரியாது சிருஷ்டி வந்த பிறகுதான் அது மாயையிலிருந்து வந்து தெரியுது மாயை ஒரு சக்தியாக சிருஷ்டி வந்திருக்குன்னு சொல்லி பிறகு இந்த மாயையே சத்பிரமனாக இருக்கலாம சத்பொருளாக அதாவது அழியாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருளாக இருக்குமா என்றால் அப்படி இருக்க முடியாது மாயையே சத்தல்ல உஷ்ணமே நெருப்பு அல்லன்னு பார்த்தோம் நெருப்பினுடைய சக்தி உஷ்ணம் உஷ்ண நெருப்பாகாது ஏன்னா உஷ்ண நெருப்பானா அந்த சுடுதண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா அது கூட நெருப்புன்னு சொல்லணும் அதுல இன்னொரு நெருப்பு உருவாக்க முடியாது நெருப்புல இருந்து இன்னொரு நெருப்பை உருவாக்க முடியும் அதுபோல இந்த மாயையே சத்பிரமனாக ஆக முடியாதுன்னு மாயைக்கு லட்சணம் சொல்லும் போது அது சத்து அல்ல சரி அப்ப இல்லாததா இருக்குமான்னா இல்லாததாகவும் இருக்க முடியாது ஏன்னா காட்சிக்கு தெரியுது அனுபவத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அசத்து என்றும் சொல்ல முடியாது இங்க என்ன லட்சணம் சொன்னாருன்னா அது இல்லைங்கிறதுக்கு சூன்யவாதி ஒண்ணு சொன்னான் இந்த சூன்யம் வந்து நம்ம இந்த நாமரூபம் எல்லாம் மாயையிலிருந்து வந்துச்சுன்னு சொன்ன உடனே அவன் சொன்னா சூன்யம் இல்லாதது மாயையிலிருந்து வந்துச்சுன்னா சூன்யம் ஒண்ணுல இருந்து வந்திருக்குன்னா அது இருக்கணும் அப்ப அப்போ மாயை இருக்கணும் அப்போ மாயை அசத்துன்னு சொல்ல முடியாது இல்லாததுன்னு சொல்ல முடியாது சத்தென்றும் சொல்ல முடியாது அசத் என்றும் சொல்ல முடியாது அப்போ எப்படி இருக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அப்படின்னாரு மாயைக்கு ஒரு லட்சணம் சொல்ல முடியாது இருக்கிறது அப்படியே அக்செப்ட் பண்ண எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னார் பிறகு இன்னொரு லட்சணம் மாயை தமசாக இருந்ததுன்னார் இருளாக இருந்தது அறியாமையாக தமசுக்கு ரெண்டு மூணு வார்த்தை அர்த்தம் இருக்கு இருள்ன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அறியாமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமோகணம் மறைத்தல்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு தமசாக இருந்ததுன்னா அந்த தமசு வந்து என்ன செய்யும் அந்த இருள் என்ன செய்யும் ஒளி வந்தா ஓடி போயிரும் இல்லாமல் போயிடும் அறியாமை அறிவு வந்தால் ஓடி போயிரும் அந்த தன்மையுடன் கூடியது மாயையானது ஞானம் வந்தால் இல்லாமல் போயிரும் அது தமசாக இருந்ததுன்னு சொல்லி அம்பா ஸ்லோகத்தில் சொல்லிட்டு என்ன சொன்னார் சொன்னா சரி இந்த மாயை ஒன்று இந்த பிரம்மன் ஒன்று இப்படி ரெண்டு வஸ்துவா சொல்லலாம்னு சொன்னால் அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா சக்தின்னு ஒன்று இருக்கு மனுஷன்னு ஒருத்தர் இருக்கான் இதை ரெண்ட துவைதமாக சொல்லிடலாமா இருமையா சொல்லிடலாமா ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம் ஏகம் ஏவம் சொல்லிட்டோம் பிரம்மன் வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறதுன்னு அப்போ ரெண்டுன்னு சொல்லிடலாமா ஒரு ஜீவன் ஒருத்தர் இருக்கான் சக்தின்னு ஒன்று சக்தி என்னைக்கும் தனியாயிருக்காது இதுல ஒரு சைத்ரன் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ஒரு பேரு உடையவன் இருக்கான் அவனையும் அவனுடைய சக்தியும் பிரிக்க முடியுமான பிரிக்க முடியாது ஒரு மனிதனையும் அவனுடைய சக்தியும் பிரிக்கவே முடியாது அதனால அது ஒன்று அது இரண்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஐம்பத்தி ஒண்ணுல சொன்னாரு பிறகு அவன் சொன்னான் இல்லை சக்தி வேறு அவன் வேறு ஏன்னா ஒருத்தனுக்கு சக்தி கூட இருந்துச்சுன்னா முன்னேறான் சக்தி கூட இல்லாட்டி முன்னேற மாட்டேங்கிறான் அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் சக்தியாக இருப்பதால் சக்தி வேறு அவன் வேறுனு இருமைதான்னு சொல்லி பூர்வபக்ஷம் வந்தது உடனே என்ன சொன்னாரு இந்த முன்னேற்றம் என்று சொல்வதெல்லாம் சக்தியால் அல்ல சக்தியினுடைய வெளிப்பாடுனாரு இது ஒரு பெரிய சூட்சமான தத்துவம் அடங்கியிருக்கு சக்தி எல்லாத்தையும் இருக்கு அதை வெளிப்படுற விதத்துலதே வித்தியாசம் இருக்கு அதனால தான் இதே அடுத்த சொல்கிறோம் புழு கூட மோட்சத்தை அடையக்கூடிய தகுதி இருக்குங்கிறார் ஒரு குழுவுக்கு அது அடுத்த ஜென்ம எடுத்து வரும் ஆனால் அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குங்கிறார் வெளிப்படல் அவ்வளவு தான் புழு வந்து ஒரு கீழே ஒரு அமுக்குனால் செத்து போயிடும் அவ்வளோதான் ஆனால் அதற்கு உள்ளே கூட இருக்குங்கிறார் ஒரே வீட்டில் ரெண்டு பட்சங்கள் ஒரே படிப்பு எல்லாம் ஒரே திறமை இருக்கும் ஒருத்தன் வெளிப்படனா முன்னேறினா ஒருத்தன் வெளிப்படலை முன்னேற மாட்டேங்கிறான் அதுக்கு உதாரணம் யுத்தம் விவசாயம் போன்ற தொழில்கள் அப்படின்னு சொன்னார் அங்கு சக்தி எவ்வளவு வெளிப்படுதோ அதற்கு தகுந்த முன்னேற்றம் அப்படின்னாரு அதனால சக்தியினுடைய வெளிப்பாட்டில் தான் முன்னேற்றமே ஒழிய சக்தியால் அல்லன்னு ஒரு கருத்து சொன்னார் அப்போ அவன் என்ன சொன்னான்னு சொன்னான் அந்த வெளிப்பாட்டில் முன்னேற்றம் அடைகிறதுனால சக்தி வேறு பிரம்மன் வேறுன்னு சொல்லிடலாமேன்னு சொன்னா காரியமில்லாத சக்தியை பார்க்கவே முடியாது இங்கு சிருஷ்டிக்கு முன் உள்ள சத்தைத்தான் சொல்லுகின்றோம்னு சொல்லி சொன்னார் பொதுவாக சிருஷ்டிக்கு பிறகு உள்ள அந்த சக்தியும் கூட மித்தியாதம் தனியா இருக்காது இங்க என்ன சொல்றாரு இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன் ஒரு வார்த்தை அந்த உபனிஷத் வார்த்தையை விளக்கும் பொழுது அங்க வந்து காரியமே வரல காரியமே வரலன்னா அது தெரியவே தெரியாது மாயை இருக்குங்கிறதே தெரியாது இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால அங்க வந்து அந்த இருமையை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்லி முடிச்சு ஐம்பத்தி நாலாவதுல அப்படிப்பட்ட மாயை அப்ப எங்கதான் இருக்கு இவ்வளவு லட்சம் சொன்ன மாய் எங்கே தான் இருக்குன்னு ஒரு கேள்வி வந்தது அதில் என்ன சொன்னார்னா ஒரு பகுதியில் மட்டும் இருக்குன்னார் பிரம்மன் எங்கே இருக்கிறது பிரம்மன் மாய எங்கே இருக்கிறது பிரம்மன் முழுவதும் வியாபித்து இல்லை ஆனால் ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிறது களிமண் முழுவதும் பானையாக வரக்கூடிய சக்தி இருந்தாலும் கூட நனைந்த களிமண்ணிலிருந்து தான் பானை வரும் எல்லா மண்ணிலிருந்தும் பானம் வராது அப்போ ஒரு பகுதி நனைஞ்ச களிமண்ணிலிருந்தே வர்றது மாதிரி பிரம்மனிடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்தது ஒரு பகுதியில் மட்டுமே இந்த மாயை இருக்கிறதுங்கிறது ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் போனவட்டம் நிறைய விளக்கம் பார்த்தோம் ஒரு பொருள் இருக்கணும்னா அது இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அது மாதிரி மாயை இருக்கணும்னா அது எங்கே இருக்குது பிரம்மத்தில் தான் இருக்குது எங்கே இருக்குது முழுவதுமாக ஒரு பகுதியானா ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் ஏன் அதை சொன்னார் சொன்னால் இதில் ரெண்டு முழுவதும்னு சொன்னாலும் தோஷம் வரும் ஒரு பகுதியின்னு சொன்னாலும் கூட தோஷம்தான் வரும் முழுவதும் வியாபிச்சிருக்குன்னா இந்த அனைத்து சம்சாரங்களும் பிறப்பு இறப்பு எல்லாவற்றுக்கும் காரணம் மாயை தான் அப்போ ஒருத்தர் மோட்சத்தை அடைஞ்சா மாயையோடு சேர்ந்து தான் அடையிறது பிரமத்தை அடைகிறான்னு வச்சுக்கேன் மாயையோடு சேர்ந்த பிரமத்தை அடைவான் இப்போ மாயையோட சேர்ந்த பிரமத்தை அடைஞ்சா அங்கேயும் அங்கே சம்சாரம் எல்லாம் இருக்குது அப்போ மோட்சம்னே சொல்ல முடியாது சரி ஒரு பகுதியில தான் மாயை இருக்குன்னா பிரம்மத்தை பிரிச்சிருக்கோம் இந்த பகுதியில் இருக்கு இந்த பகுதியில் இல்லை பிரம்மன் பிளவுபடாததுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு பகுதியில் சொன்னாலும் ஒரு குற்றம் வருது முழுவதிலையும் மாயை இருக்குனாலும் ஒரு தோஷம் வருது அப்போ எப்படித்தையும் சொல்றதுன்னா இது ரெண்டுமே சொல்ல முடியாது புரிஞ்சிட்டான் புரிஞ்சிட்டா மாயை எங்கே இருக்குங்கிற கேள்வியே வராது புரிகிறது வரைக்கும்னு இந்த கேள்வின்னு சொல்லி புரிகிறது வரைக்கும் ஒரு பகுதியில் இருப்பது இருக்கிறது என்று சொல்வதுதான் சரி அது நான் மட்டும் சொல்லவில்லை வேதங்கள் சொல்லுகிறது ஸ்மிருதி சொல்லுகிறது பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட சொல்லி அதை விளக்குறார் அவர் இதெல்லாம் போன கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இந்த ஐம்பத்தி நாலாவது அர்த்தத்தை பார்க்கணும் நாம இங்க ஐம்பத்தி நாலாவது இந்த களிமண் உதாரணத்தை சொன்னார் என்ன சொன்னார்ன்னா பூமி நிறைய மன்தத்துவம் இருக்கிறது அதில் களிமண்ணிலிருந்து தான் பானை வருகிறதுனா எல்லா மண்ணிலிருந்தும் பானை வர்றதில்ல அந்த களிமண்ணிலேயும் கூட ஈர மண்ணிலிருந்து தான் வருது அப்போ மண்ணினுடைய ஒரு பகுதியில் தான் பானை உற்பத்தி ஆவது போல் பிரம்மனிடம் இருக்க ஒரு பகுதியில் இருக்க ஒரு பகுதியில் தான் இந்த மாயை இருக்கிறது அதிலிருந்து தான் இந்த சிருஷ்டி உருவாகிறதுன்னு சொல்லி உதாரணத்தோடு சொல்லி முடித்தார் இது வரைக்கும் போன கிளாஸில் பார்த்த கருத்து தான் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இப்போ அர்த்தம் பார்த்துடலாம் ஐம்பத்தி நாலாசுல எடுத்துக்கலாம் ந கிருஷ்ண பிரம்மா விருத்திகி சாசக்திகி அந்த சாசக்திகி சான் அந்த மாய என்ற அந்த சக்திகி சக்தியானது ந கிருஷ்ண பிரம்ம விருத்திகி பிரம்ம அந்த கிருஷ்ண பிரம்மன் இருக்கு பிரம்மன்னா பிரம்மத்தில் மாயை என்ற அந்த சக்தியானது பிரம்மத்தில் கிருஷ்ண கிருஷ்ணனை முழுவதும் ந இந்த விருத்தியை சேர்த்துக்கிறேன் ந விற்த்திகி அந்த கிருஷ்ண பிரம்ம விருத்திகின்றிருக்கு அதில் நாவ விறத்தியோட சேர்த்துக்கிறேன் ந விற்த்திகின்னா வியாபிக்கவில்லை மாயை என்ற அந்த சக்தியானது பிரம்மத்தில் முழுமையாக வியாபிக்கவில்லை இதுதான் ந கிருஷ்ண பிரம்ம விருத்திகி சா சக்திகி என்பதற்கு அர்த்தம் அடுத்தது கிம் தேக தேஷபாக் பிரிச்சம் ஏக தேசபாக் கிம்து ஆனால் பிடித்துக் கொண்டுள்ளது முழுமையாக வியாபிக்க பூமவ் அடுத்த வார்த்தை பூமவ் பூமிக்கு களிமண்ணுக்கு கடசக்தி பானையை உருவாக்கும் சக்தி இருந்த போதிலும் கடசக்திக் பானையை உருவாக்கும் சக்தி இருந்த எவ்விதம் பூமிக்கு பானையை உருவாக்கும் சக்தி இருந்த போதிலும் ஸ்னிக ஸ்னித்த மிருத் நனைந்த அல்லது பிசுபிசுப்புள்ள மிருத்யேவ களிமண்ணில் இருந்துதான் வர்த்ததே கடகங்கிற சேதம் கடக வர்த்ததே பானைங்கிறத சேதம் பானை உருவாகின்றதோ களிமண்ணுக்கு பானையை உருவாக்கும் சக்தி இருந்த கூட அந்த ஈரக் களிமண்ணுக்குத்தான் பானையை உருவாக்கும் சக்தி இருக்கிறது அந்த ஈர களிமண்ணில் இருந்தால் வருது எல்லா களிமண்ணுக்கும் பானை உருவாக்குற சக்தி இருக்கு ஆனால் ஈரக் களிமண்ணிலிருந்து தான் பானை வருகிறது அவ்விதமே பிரம்மனிடம் மாயை என்பதில் ஒரு பகுதியில் இருக்கிறது அதிலிருந்து தான் இந்த சிருஷ்டி வருகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஐம்பத்தி நாலாவது செலவத்தை சொல்லிட்டாரு ஐம்பத்தி அஞ்சுல இருந்து என்ன சொல்றாருங்கன்னா ஐம்பத்தஞ்சில சுருதி பிரமாணம் பிறகு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அங்கே சுரு ஸ்மிருதி பிரமாணம் கீதையில சொன்ன பிரமாணம் பிறகு சூத்திர பிரமாணம் பிரம்மசூத்திரத்தில் ஒரு பிரமாணம் மூணு கொட்டேஷன் எடுத்து நான் சொல்லல ஒரு பகுதினு சொல்லி வேதத்திலையும் சொல்லியிருக்கு கீதையிலையும் சொல்லியிருக்கு பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லியிருக்குன்னு சொல்லி மூணு கொட்டேஷன் கொடுக்குறாரு மூணு ஸ்லோகத்துல ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுல ஐம்பத்தி அஞ்சு படிக்கலாம் பிரபக அந்த த்ரிக்கிறது திரிபாதி அந்த தூவத்திய மாட்டிக்கிஸ்திஸ்வய பிரபகம் இத்தேகதேசவிவம் மாயா யாவததிருதி பாதோஷிய சர்வூதீ மாயா யாவததி சென்ற சுலோகத்தில் சொன்ன கருத்துக்கு இங்க வேத பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம் இது சாந்தோக்கிய உபனிஷத்துல மூணாவது பகுதியில் மூணாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது பகுதி ஆறாவது மந்திரமாக வருது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாவா நசிய மகிமா ததோ தியாய் மச்ச பூருஷகன் ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தை இங்கே வருது இங்கு காணப்படுவதெல்லாம் இறைவனின் மகிமை அவர் இவற்றை விட மேலானவர் தோன்றியவை அனைத்தும் அவரது கால் பங்கு மட்டுமே அவரது முக்கால் பங்கு அழிவற்றதான விண்ணில் இருக்கிறது இது அந்த உபனிஷத் மந்திரம் கால் பங்குதான் இந்த தோன்றுனதெல்லாம் முக்கால் பங்கு அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த சாந்தோக்கிய மந்திரத்துல வருது அதை அப்படியே சொல்றாரு இதுல அந்த சாந்தோக்கிய மந்திரத்துல ரெண்டாவது வரி இங்க அப்படியே முதல் வரியா வருது பாதோசிய சர்வா பூதானி திரிபாதஸ்தி ஸ்வயம்பிரபகன் இருக்கு அங்க ரெண்டாவது வரியில் பாதோசிய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் த்ரீ வருது அந்த மந்திரத்தினுடைய கொட்டேஷன் எடுத்து இங்கே சொல்றார் அந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா எல்லாம் பகவானுடைய மகிமை ஈஸ்வரனுடைய மகிமை இந்த சிருஷ்டி அனைத்துமே கடவுளுடைய மகிமைதான் நான் பார்ப்பதெல்லாம் பகவான் தான் ஆனால் பார்த்தா அப்படி தெரியுதா பகவானை யாருக்காவது தெரியுதா ஒருத்தர் கூட தெரியுது விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்தோம் விபூதி யோகத்தில் பார்த்தோம் பத்தாவத்தியம் பதினோராவது ஏன் முழுசா பார்த்தோம் நம்ம பார்ப்பதெல்லாம் பகவானின்னு சொன்னார் விஸ்வரூபத்தில் ஆனால் அப்படி தெரியுதா தெரியல ஏன் தெரியலன்னா ஒரு பேர் சொன்னோம்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வஸ்து இருக்கும் இப்போ இது நோட்டுன்னு சொல்கிறேன் அந்த நோட்டுங்கிற வார்த்தை சொன்ன உடனே இதுக்கு ஒரு வடிவமும் ஒரு பொருள் இருக்கு கையில் இது டேபிள்னு சொல்கிறேன் டேபிள்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு வஸ்து நம்மளுக்கு உடனே ஞாபகத்தில் வருது அதுக்கு ஒரு வஸ்து இருக்குது ஒரு பொருள் இருக்கும் வாட்சுன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது ஒரு பெயர் சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்குது சரி கடவுள்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு பொருள் இருக்கா அது எங்கேயாவது அதுக்கு என்ன அர்த்தம் தனியாக அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு சொன்னால் அது ஆச்சரியமான விஷயம் கடவுங்கிறதுக்கு தனியாக ஒரு வஸ்துமே இல்லை ஏன்னு சொன்னா எல்லாமே கடவுள் தான் இருக்கிறது எல்லாமே கடவுள் கடவுளுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை அதனால அதுக்குன்னு தனியா ஒரு வஸ்துவே கிடையாது சித் பவானந்த கேட்டாங்க சொல்லிருக்கேன் இந்த உதாரணம் எல்லாம் விவேகானந்தர் ராமகிருஷ்ண கேட்கும்போது என்ன சொன்னாரு கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் பரமஸ்வரர் உடனே எப்படி பாக்குறோனோ அப்படி பார்த்திருக்கேன் உன்னை நீ கண்ணு முன்னாடி தெரியிற அப்படி பார்த்தார் அவர் காளி ரூபம் கிருஷ்ண ரூபம் எல்லா ரூபத்தையும் ராமகிருஷ்ண பரமஷர் பார்த்தார் அதுவும் உண்மைதான் இந்த விவகாரம் உண்மைன்னு சொல்லும் பொழுது அதுவும் உண்மைதான் இதே கேள்வியே சித்தவானந்தர் ஒருத்தர் கேட்டார் நீஞ்சே கடவுளை பார்த்துருக்கீங்க அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைன்னு தார் இது எப்படி அழகான பதில் பாருங்கள் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைன்னு தார் இருப்பதெல்லாம் இறைவனே என்ன இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு இவை அனைத்தும் பகவானின் மகிமை பகவான் தான் சொல்லியிருக்கு சொல்லிட்டு என்ன சொல்லுது அது இதெல்லாம் கால் பங்குதான் இதெல்லாம் என்னுடைய அந்த பகவானுடைய அந்த உண்மை சொரூபத்தில் கால் பங்கு முக்கால் பங்கு இது இல்லாம இருக்கு வியாபிக்காத பகுதி கால் முக்கால் பங்கு இருக்கு வியாபித்த பகுதி கால்பங்கு தான் இருக்கு ஆக்சுவலாக இந்த பதிலே சரியில்லாத பதில் தான் இதில் கேள்வி மேலே கேள்வி கேட்டோம்னா அந்த பதிலுக்கு வந்து விட சொல்ல முடியாது ஆனால் புரிஞ்சிருச்சுன்னா அந்த கேள்வியே நிப்பாட்டிடுவோம் அந்த கேள்வியை ஒரு உதாரணம் சொன்னேன் போன கிளாஸில் என்ன பண்ணுறான் ஒருத்தன் புதுசாக காட்டிலேருந்து வர்றான் ராஜாவை பார்க்கணும்னு சொல்லி அரண்மனைக்கு வாயில வந்து நீ ராஜாவான்னு சொல்லி அந்த கம்பி ஒரு இது வேல் வச்சுக்கிட்டு நிற்கிறவன பார்த்து கேட்குறான் ஏன்னா இவனுக்கு ராஜா எப்படி இருப்பான்னு தெரியாது அவன் நான் இல்லை உள்ளே போங்கிறான் பிற அங்கே ஒரு சேரில் மந்திரியெல்லாம் உட்கா ஓராவது நீ ராஜாவான்னு இல்லை இல்லைங்க பிற கடைசி ராஜாவை பார்த்தா நான் கேட்க மாட்டான் நீ தான் ராஜாவான்னு சொல்லி ஏன்னா தெரிஞ்சிருச்சு பார்த்தா அங்கே தான் அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கார் கம்பீரமாக உட்காந்துருக்காரு இருக்காரு இதுக்கே கேள்வியை வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் வரைக்கும் மாய எங்க மாயை ஒரு தோற்றம் சொல்லியாச்சுன்னா எங்க இருக்குங்கிற கேள்வியே தப்பா போடுறோம் ஒரு பகுதின்னு முதல்ல சொல்லி விளக்குது இந்த சுலோகம் வந்து சுருதி பிரமாணமும் சுருதியும் கால்பொங்கு என்று சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாரு அவ்வளவுதான் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் சுலோகத்துக்கு அர்த்தத்தை ஐம்பத்தி அஞ்சு பாதோசிய சர்வா பூதானி பாதாகா அஸ்ய அஷ்யன்னா இதனுடைய பிரம்மத்தினுடைய பாதாகா ஒரு பங்கு தான் சர்வா பூதானி இந்த எல்லா பூதங்களும் பிரம்மத்தினுடைய கால் பங்கு தான் இந்த பஞ்சபூதம் எங்கெங்கே இருக்கோ எல்லாம் ஆகாஷம் முதற்கொண்டு அது அப்பாற்பட்டு முக்கால் பங்கு இருக்குது பிரம்மத்தினுடைய ஒரு பங்கு தான் இந்த எல்லா பூதங்களும் அஸ்திபாத அஸ்தி மீ திரிபாதான் மீதி மூன்று பங்காக அஸ்தி இருப்பது மீதி மூன்று பங்காக இருப்பது ஸ்வயம் பிரபக சுயமாக இருக்கின்ற சைதன்ய சொரூபம் அது தானாக விளங்கி கொண்டிருக்கின்ற சைதன்ய ஸ்வரூபம் இந்த பிரம்மத்தினுடைய ஒரு பங்கு எல்லா பூதங்களும் கால்பங்கு ஆனா இதெல்லாம் என்ன தோன்றியது கல்பிக்கப்பட்டது தோற்றத்துக்கு வந்தது உக்கால் பங்கு என்ன சொல்லியிருக்காரு அது சுயம் பிரகாசமாக தானா இருக்க அது எதுல இருந்து வார்த்தையும் வருது அது அதுவாக இருக்கிறது சுயமாக இருக்கின்ற சைதன்ய சொரூபம் சுயம் பிரபக அப்படிங்கிறார் அடுத்து இரண்டாவது பதி இத்யேக தேச விருத்தித்வம் அதை பிரித்தம்னா இதீ ஏகதேச விருத்தித்வம் இதின்னா என்று சுயமாக இருக்கின்ற சைதன்ய சொரூபம் என்று ஏகதேச பிரம்மத்தின் ஒரு பகுதியை மட்டும் ஏகதேசன ஒரு பகுதி பிரம்மத்தின் ஒரு மட்டும் விருத்தித்வம் வியாபித்திருக்கும் மாயா மாயையினுடைய தன்மையானது மாயா யான மாயையினுடைய தன்மையானது சேர்த்துக்கணும் மாயையினுடைய தன்மையானது வததி சுருதிகி சுருதிகி வததி சுருதியில் கூறப்பட்டுள்ளது பிரம்மத்தினுடைய ஒரு பங்குதான் இந்த எல்லா பூதங்களும் மீதி மூன்று பங்காக இருப்பது சுயமாக இருக்கின்ற சைதன்ய சுரூபம் என்று பிரமத்தின் ஒரு பகுதியை மட்டும் வியாபித்திருக்கும் மாயையினுடைய தன்மையானது சுருதியில் கூறப்பட்டுள்ளது சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இந்த மாயை கால்பகுதி பிரமத்தினுடைய மிச்சம் முக்கால் பங்கு அது வியாபிக்காமல் இருக்கிறது இப்படி கால் பங்கு முக்கால் பங்குன்னு சொல்கிறது இன்னொரு இடத்துல வரப்போகுது பத்தில் பத்து அங்குல மேலாக ஒரு இடத்துல பத்தில் ஒரு வரும் இதெல்லாம் ஒரு அளவு கிடையாது கொஞ்சம் வியாபிச்சிருக்கு அதுக்கு மேலே இருக்குது இது வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட பகுதி கம்மியான பகுதி தெரியாத பகுதி உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி அதிகமாக இருக்குங்கிறத தத்துவத்தை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்டது என்னாடி பார்க்கலாம் அதெல்லாம் இந்த ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் மாயை எங்கே இருக்கிறது பிரம்மத்தில் இருக்கிறது முழுவதுமாக ஒரு பகுதியிலாம் ஒரு பகுதியில் மட்டும் இருக்கிறது அது நான் மட்டும் சொல்லவில்லை வித்யாரண் சொல்கிறார் வேதத்திலேயே சொல்லியிருக்குங்கிறார் அடுத்து கிருஷ்ண பகவாத்மாவே சொல்ற சொல்லி அம்பத்தி ஆறாவதுல சொல்ல ஜி கிருஷ்ணோர்ஜுன ஜேக தேசதாம் विष्टप्यागमिदं कृष्णं एकाम छेनस्थितो जगत इदी कृष्णोर जुनायाह जगदस्त वेगते सताम <coughs> बगवत की दैप பத்தாவது அத்தியாயம் விபூதி யோகத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சுலோகத்தில் பகவான் உன் சொல்றார் அதவா பகுது பகுனை தேன கிம் ஞாதேன தவா அர்ஜுன விஷ்டியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம் சேன ஸ்தோ ஜகத்து அர்ஜுனா இதை பலவிதமாக பகுத்து அறிவதால் உனக்கு ஆவது என்ன எனது ஓர் உலகு அனைத்தையும் தாங்கி இருக்கின்றேன் எனது ஒரு அம்சத்தினாலதான் இந்த உலகம் அனைத்தையும் தாங்கியிருக்கேன்னு சொல்லி பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்றாரு அங்கே ரெண்டாவது வரியா வருது இங்கே முதல் வரி அப்படியே வருது இந்த ஸ்லோகத்துல பகவான் அங்கே என்ன சொல்றாருன்னா அவருடைய விபூதியெல்லாம் சொல்றாரு நான் இப்போ நதியில் கங்கையா இருக்கேன் மலையில் ஹிமாலயார் பெருமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தெரிஞ்சுக்கிறதையும் சொல்றாரு இதை தெரிஞ்சு உனக்கு என்ன ஆகப்போகுங்கிறாரு எப்படி பாருங்க எல்லாத்தையும் சொல்லிதான் தெரிஞ்சு உனக்கு என்ன ஆகப்போது ஏன்னா நீங்க இந்த உலகத்துல எதை அறிந்தாலும் அந்த அறிவு நிறைவு பெறாது ஒரு பொங்கன்னு சொல்றோம்னா இதுக்கு இதனுடைய தாத்பரியமே இதுதான் சயின்ஸ்ல என்னைக்காவது முடிவு வந்திருக்கா ஆராய்ச்சியில விஞ்ஞான ஆராய்ச்சியில போய்கிட்டே இருக்கு தர்மத்தில ஒரு கேள்வி கேட்கப்படுது எதை அறிந்தால் அவன் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை பிரம்மத்தை எறிந்தால் அவன் வேறொன்றையும் அறிய வேண்டியது சயின்ஸ் முற்றுப்புறது எங்க தெரியுங்களா பிரம்ம தத்துவம் அது ஸ்பேஸ்ல நீங்க போய்கிட்டே இருக்கலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் நிறைவுங்கிறது வரவே வராது ஆனா எங்க நன்னுடைய சுரூபமும் பிரமஸ்வரும் ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்னு தெரியாட்டால் அனாவசியம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒரு தாத்பரியம் இல்லைங்கிறது புரியும் அதனால் பகவானே சொல்கிறார் இந்த அண்ட சராசரத்து எல்லாரும் தெரிஞ்சுக்க என்ன ஆகுது வரவே வராது பிரம்மத்தை அறிந்து கொண்டால் பூர்ணம் வந்துடும் அதனால என்ன சொல்கிறார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இந்த சிருஷ்டி எல்லாம் துணூண்டு அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை அதற்கு மேலாக பிரம்ம தத்துவம் இருக்குங்கிறத சொல்றதுக்காக தான் கால்பகுதி பத்தில் ஒன்றுலாம் கழிக்கிட்டு ஏன்னா இது சாதாரண கொஞ்சமான பகுதி இதை அறிவதால் உனக்கு வேறொன்றும் இல்லை அதற்கு மேலாக இதெல்லாம் ஒரு பகுதியின் தருவை மிக மிகச் சிறிய அம்சம்தான் இதற்கு மேலான அம்சம் இருக்கிறது என்று பகவான் கீதையிலேயே சொல்லி இருக்கிறார் ராமகிருஷ்ணன் சொல்வர் பிரம்மங்கிறது ஒரு பெரிய சக்கர மலையான் சுகர் போன்றவர்களெல்லாம் கட்டர்மம் இந்த கட்டர்ம அதில் எவ்வளோ இது அவ்வளோ இருக்கு பிரம்மத்தில் அதாவது ஆயிரக்கணக்கான கேலக்சியை சொல்கிறோம் ஆயிரக்கணக்கான கேலக்சி நம்ம அறிஞ்சிக்கிட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு துணு எவ்வளவுங்கிறது ரொம்ப அல்பங்கிறதே தெரியும் பூமியில் போகிறா நம்மளுக்கு தெரியுமா இந்த பூமியில் இருக்க தத்துவம் எல்லாமே தெரியுமா ஒரு அணுவளவு கூட பூமியில் இருக்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்ல முடியாது சரி பூமி எங்கே இருக்கு சூரியனுடைய குடும்பத்தில் ஒரு சின்ன கோல் அது பிற சூரிய குடும்பத்தில் எத்தனையோ கிரகங்கள் இருக்குன்னா ஒரு கிரகத்து கூட மனுஷன் போனது கிடையாது சந்திரன் வந்து தனி கிரகமே கிடையாது துணைக்கோலது பூமியினுடைய ஒரு சப்போர்ட்டாக பூமியை சுற்றிக்கிட்டுருக்கு ஒரு சின்ன கிரகம் அதுக்குதான் மனுஷனே போயிருக்கான் மனிதன் இன்னும் ஒரு சூரிய மண்டலத்திற்கு ஒரு கிரகத்துக்கே போல பூமியவே தெரிஞ்சுக்கல ஒரு கிரகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிருவான் சரி அடுத்து எத்தனை கிரக இதே மாதிரி சூரியனை மாதிரி எத்தனை சூரியன் கோடிக்கணக்கான சூரியன்கள் சேர்ந்த ஒரு கேலக்ஸி அப்போ நாம் எவ்வளோ அறிஞ்சிருக்கோம் இந்த பூமியில் எல்லாத்தையும் தெரிஞ்சாலுமே அது எத்தூண்டு பாருங்கள் ஒரு கேலக்சி இப்படி ஆயிரக்கணக்கான கேலக்சி இருக்கான் இதெல்லாம் ஒரு லோகமாக இப்படி பதினாலு லோகம் இருக்குன்னு வேறு சொல்லுது எங்கே சொல்வது இதெல்லாம் அறிய முடியுமா அறிஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை புத்தியில் நிறைவுச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேள்வி பிரம்மத்தை அறிந்து விட்டால் புல் ஆயிரும் வேற ஒன்னே புத்தி வராது அதனாலதே சொல்றாரு இதெல்லாம் மிகச்சிறிய அம்சம் எல்லாம் சேர்ந்து சொல்றார் இந்த பஞ்சபூத படைப்பு எல்லாமே கால் பங்கு என்னுடைய ஒரு சிறு பகுதி இதை அறிவதால் உனக்கு என்னங்கிறார் பகவான் இதற்கு மேலான தத்துவம் நிறைய இருக்கு அதை பாரு அப்படிங்கிறார் இது எங்க சொல்லியிருக்காரு கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னாரு அதை இங்கே மேற்கோளாக காட்டுகின்றார் அது இந்த அத்தியாயத்தினுடைய இந்த சுலோகத்தினுடைய சாரம் முதல்ல வேதத்தை சொல்லி வேதத்தில் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கு இப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு ஒரு பகுதின்னு சொல்லிட்டாரு இந்த மாயா தத்துவத்தை புறம் ஒரு உபதின்னு சொல்லியிருக்காரு அது கோட் பண்றாரு அது மட்டும்தான் இந்த சுலோகத்திலே ஷாரம் சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துரலாம் சுலோகம் ஐம்பத்தி ஆறு விஷ்தியாகமிதம் கிருஷ்ணம் இங்கே முதல்ல ரெண்டாவது வெறியை பார்க்கணும் இத கிருஷ்ண அர்ஜுனாயாக ஜெகதேக தேசதாம் ரெண்டாவது கடைசி வார்த்தை ஜதக து ஏக தேஷதாம் அந்த ரெண்டாவது கடைசி வார்த்தையை பிரித்தோம்னா ஜெகதக து ஏக தேசதாம் ஜகதகன்னா இந்த ஜகத்தானது து ஏக தேசதாம்னா பிரம்மனின் சேர்த்துக்கணு பிரம்மனின் ஒரு பகுதியில்தான் இருக்கிறது என்பதை இந்த ஜக ஜகத்தானது பிரம்மனின் ஒரு பகுதியில்தான் இருக்கிறது ஜகத்துன்னு அந்த பூமியை மட்டும் இந்த சுருஷ்டி அனைத்தும் சிருஷ்டி அனைத்தும் பிரம்மனுடைய ஒரு பகுதியில்தான் இருக்கிறது என்பதை அகம் நான் எங்க இருக்கு அகம் அதாவது முதல்வரியில் விஷ்டாப் யகம் இதம் இருக்கு விஷ்டாப் யாகம் இதம் இருக்கு அதை பிரித்தோம்னா அகம் இதம் அகம் விஷ்டாப் யா அகம் இதம் அகம்னா நான் இதம் இந்த அடுத்த வார்த்தை கிருஷ்ணம் நான் இந்த கிருஷ்ணம்னா முழுமையான அதே கடைசியில் ஒரு வார்த்தை ஜகத் ஜகத்தை முழுமையான ஜகத்தை ஏக அம்சேன முதல்விரிலே ரெண்டாவது வார்த்தை ஏக அம்சேன என்னுடைய ஒரு அம்சத்தினால் ஓர் அம்சத்தினால் முதல் வரி முதல் வார்த்தை எடுத்து விஷய வியாபித்து வார்த்தையில் கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை இருக்கிறேன் நான் இந்த முழுமையான ஜகத்தை ஓர் அம்சத்தினால் வியாபித்து இருக்கிறேன் வார்த்தையில் இரண்டாவது வரியில முதல் வார்த்தை இதி என்று கிருஷ்ணோர்ஜுனாயாக கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் கிருஷ்ணக அர்ஜுன யா அர்ஜுனாயாக கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் இந்த ஜகத்தானது பிரம்மனின் ஒரு பகுதியில்தான் இருக்கிறது என்பதை நான் இந்த முழுமையான ஜகத்தை ஓர் வியாபித்து இருக்கிறேன் என்று கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் இந்த சிருஷஷ்டி அனைத்தும் பிரம்மத்தினுடைய ஒரு பகுதி என்பதற்கு ஸ்மிருதி பிரமாணம் சுருதிங்கிறது வேதம் பகவத்கீதை ஸ்மிருதி அந்த சுருதியில் உள்ள கருத்தை வாயில் சொன்னோம்னா அதுக்கு பேர் ஸ்மிருதினு பேர் அது ஸ்ருதி பிரமாணம் இங்கே ஸ்மிருதி பிரமாணம் அதை சொல்லியிருக்கார் பகவான் அவருடைய மகிமையை சொல்லி இவையெல்லாம் என்னுடைய சிறிய அம்சம் சொல்லியிருக்கிறார் அது இந்த அந்த அத்தியாயத்தோட முக்கியமான வார்த்தை புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா விபூதியோகத்தில் இதை சொல்லும் பொழுது வார்த்தை சொல்கிறார் இதெல்லாம் மகிமையாக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகப்போகுதுன்னு கேட்குறார் ஆவ இதை தெரிந்து கொள்வதால் ஆவதென்ன இதற்கு மேலாக இதெல்லாம் ஒரு சிறிய அம்சந்தேன் என்னுடைய முழுமையான சுரூபம் இருக்கிறதுங்கிறார் அதனால் இதில் என்ன தாத்யம்னு சொன்னால் இந்த உலகத்தை தெரிந்து கொள்வது சகன பிரம்மனை தெரிந்து கொள்வதெல்லாம் ஒரு பகுதி தான் அதுக்கு அது கூடாதுன்னு சொல்லலை அதிலிருந்து தான் அந்த மேலான நிலைக்கு போகணும் இதிலேருந்து அந்த மேலான பரபிரம தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது இதனுடைய தாத்பரியம் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால் அங்கேயும் ஒரு சுருதி பிரமாணத்தையும் பிரம்மசூத்திர பிரமாணத்தையும் சொல்லி இந்த மூன்று பிரமாணத்தை சொல்லி பிரம்மனின் ஒரு பகுதியில்தான் மாயை இருக்கிறது என்ற கருத்தை நிலைநாட்டுவார் பிறகு அதுக்கு பிறகு மாயா தத்துவத்தை பிறகு விளக்க ஆரம்பிக்க போகிறார் அது வேறு விதத்தில் மாயையிலிருந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போக போகிறார் அதை அடுத்து பார்க்கலாம்